அம்பாளுடைய பண்ணுவானோ அம்பாளுடைய நாமக்கலை யார் சொல்வானோ அம்பாளுடைய ஸ்மரணத்தை யாருக்கு இருக்க அவனுக்கு என்ன பலம் சரஸ்வதியா விதிஹரிச பத்மோ பிரம்மதேவருக்கு கூட ஆச்சரியம் வரும்படி என்னடா இது சரஸ்வதி அனுகிரகம் அங்கே போயிருக்கே அப்படின்னு அந்த அளவுக்கு சரஸ்வதி அனுகிரகம் இவனுக்கு வருமா யார் அம்பாளுடைய பக்தியை வைத்துக் கொண்டிருக்கானோ அவனுக்கு அந்த அறிவானது தானா மேலும் மேலும் தோணும் நம்ம எவ்வளவு படித்தா இது வரும் சொல்லாது எவ்வளவு படிச்சிருக்காரோன்னு எவ்வளோ ஒன்றும் படிக்கல உள்ளூரில் அம்பாள் இருந்து சொல்லி இந்த முப்பது பதினஞ்சு இருபது வருஷம் ஆகும் சாதாரணமாக அதுக்கு மேல அப்பப்ப எடுத்து இவைகளுக்கு மேல இருக்கிற தத்துவத்தையும் சொல்லக்கூடியவா இருக்கா இது யாரால கிடைக்கிறது அம்பாளுடைய பாத பக்தி அந்த பக்தியினால கிடைக்கும் உங்களுடைய பஜிக்கிறவனுக்கு மகாலட்சுமி அனுகிரகம் பரமானுகிரம் அப்படி இவ்வளவு அவ்வளவு எப்ப எது வேணுமோ அப்ப அத கிடைக்கும் மகாலட்சுமி அனுகிரகம் நிறைய வீடு நிறைய தங்க கட்டியா இருக்கணும் எங்க பார்த்தாலும் பதார்த்தங்கள் இருக்கணும் அப்படி இல்ல எவ்வளவு வேணுமோ அவ்வளவு இருக்கும் உங்களுக்கு எப்ப எது வேணும்னு நினைக்கிறோம் அப்ப கிடைக்கும் ஒரு பெரிய காரியம் பண்ணணும் ஒரு யாகம் பண்ணணும் ஒரு கோடி ரூபாய் உங்களுக்கு இன்னைக்கு நாளைக்கு கொடுங்க ராத்திரி தூங்க போடலாம் முடியாது என்ன பணம் காசு கையில இருந்தது அது உங்களுக்கு பயத்தை தான் கொடுக்கும் சர்வத் சொ பிள்ளை நடத்திலருந்தே பணம் இருக்கிறவங்களுக்கு பயமா என்னோட அஜர் இந்த அப்பா போனா தானே எனக்கு பணம் கிடைக்கும்னா அவரும் போகமாட்டேங்கிறாரு என்னோட அது சொத்து எப்பதான் நம்ம கைக்கு வருது நமக்கே இத்தனை வயசாச்சு எப்ப நம்ம என்ஜாய் பண்றது சீக்கிரமா அனுப்பிவிட்டேன் தேவலாம் அவருக்கு அப்புறம் சார்தாதிகள்லாம் பண்ணி திருப்தி பண்ணுவோம் அப்படின்னு தோணும் குழந்தைகள் பணம் வசத்தின்னு நினைக்க விடாது பணம் எப்படி நமக்கு எண்ணிக்கை எவ்வளவு வேணுமோ அதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கணும் அதான் மகாலட்சுமி அனுப்புறோம் அதான் சொல்ற ஆகால் சரஸ்வத்தியா லட்சுமி சபத்மோ பிரம்மதேவரும் மகாவிஷ்ணுவும் ஈர்ஷியப்படுற அளவுக்கு இவரிடத்துல காசு இருக்கும் அதே போலயே ரதேப்பா திவிரம் இவர் பார்க்கறதுக்கு சம சாதாரணமாக இருந்த கோதிலும் இவர் வணங்கப்படுவார் எப்படி லோகத்துல ரொம்ப அழகா இருக்கக்கூடியதான வியக்தியை கண்டு எல்லாரும் மோகிக்கிறாளோ அப்படி இவரை கண்டாலும் எல்லோருக்கும் மோகிக்கும் இவர் அழகா இருக்காருங்கிற அர்த்தம் இல்ல ஆனா எப்படி இவரிடத்துல ஒரு பக்தி இவரிடத்துல உழுதான ஒரு தத்துவம் அப்படி ஒரு ஸ்வரூபம் வரும் திதலைய திரம் ஏ நபுஷா சிரம் ஜீவன் சிரம் ஜீவன் என்ன சார் உங்க பக்தர்கள்லாம் எப்படி ஒரு பத்தாயிரம் வருஷம் வாழ்வாளா பிராரீவன் முக்தான் இப்படி முக்தி பிரம்மலோகத்துக்கு என்னடா பிப்ரவரி மூணாம் தேதி இந்த உலகம் அழிஞ்சு போறது ஆனா நம்ம சாஸ்திரம் என்ன சொல்றது தெரியுமோ அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கோம் பிரம்மதேவருக்கு ஐம்பது வயசு தான் ஆச்சு இன்னும் நாற்பத்தி ஒன்பது வயசுக்கு மேல ஆகணும் பறக்கு பாத்தீங்கன்னா ஐம்பது வயசாயி ரெண்டு மாசம் அவ்வளவுதான் ரெண்டு மாசம் மூணு நாள் ஒன்றரை மணி நேரம் ஆயிருக்கு இன்னும் ஸ்வச்சம் ஆனா தான் முடிய போறது நீங்க அப்படிதானே சங்கல்பம் தேதவராக கல்பே வைத்த கலியுகே பிரதம பாதி இது டுவெண்ட்டி ரவுண்ட் செவன்டி ஆனா தான் மகாபிரளயம் வரும் அட்டாவிம் கலியுகே இருபத்தி எட்டாவது ரவுண்ட்ல கலியுகம் தான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த இப்ப வரப்போறதா அழிஞ்சு போயிட்டு போறதுன்னு இதுக்காகத்தர் என்ன பண்ணினான் எல்லா காசையும் செலவு பண்ணிவிட்டு அதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிடும் ஆரம்பிச்சுட்டாரு பிப்ரவரி இரண்டாம் தேதி மூணாம் தேதி போயிட்டு போறதாமே என்ன என்னோ கலப்பி விடுறத்தில் போட்டான் இருப்பேன் அழியம் இருப்போம் எப்பொழுது சம்பிராப்தே பிரதிசஞ்சரே பரஸ் பிரவிசந்தி பரம்பதம் முக்தி இப்பவே ஜானம் வந்துருதுன்னா இப்பவே முக்தி சத்யமுக்தி ஜானம் வராது போனாலும் ஒரு கவலையும் இல்லை அப்படி அனுகிரகத்துல ஜீவன் முக்தி ஜீவன் பசுபாசவிய பசுபாசவிய சாதாரண பசுன்னு அஜானி அஜைய பாசத்தை போக்குறது அப்படின்னு நினைக்கிறோம் இங்க பசியதீதி பசுகு இது தாந்திரிக உற்பத்தி பசியதீதி பசுகு யார் இந்த தத்துவத்தை பார்க்கிறானோ பார்க்க முயற்சி பண்ணுகிறானோ கவலையை பட வேண்டாம் என்னைக்கு நீங்க பார்க்கணும்னு முயற்சி ஆரம்பிச்சோம்னா ஒரு நாள் பார்த்துதான் வேண்டும் ஆத்மாவாரு திரட்டவிய சிரோதவியோ மந்தவியோ நிதித்யாதிதவியா वारे दर्शनेन, भवति. आपने, நினச்சு விடுறேன் இது மேல நீங்க விடுறது இல்லை அது மீதி எல்லாம் இந்த பகவான் சிரஞ்சீவன் எப்படிப்பட்டதான் ஒரு ஸ்வரூபம் பரானந்தம் சத்யம் ஆனந்தம் பிரம்மா விஜம் ஆனந்தம் பிரம்மா ஆனந்தோ பிரம்மே திவ்ய அந்த ஆனந்த ஸ்வரூபம் பரானந்தா பிகம் என்னது என்று சொல்ல முடியாததான ஒரு ஆனந்தம் அப்படிப்பட்டதான ஸ்வரூபத்தை ரசி ரசம் பஜனவன் அந்த ரசத்தை இவன் அனுபவிக்கிறான் பார்க்கணும் நம்ம சரீரத்துக்குள்ள மூலாதாரம் சுவாதிட்டானம் மணிபூரம் அனாதம் விசுத்தி ஆக்யா எனக்கூடியதான ஆறு சக்கரங்கள் இது மூலாதார சுவாதிட்டானத்தை விட்டுட்டு நாபையில் இருக்கிற சக்கரத்தை வந்து ஒவ்வொரு சக்கரமாக அம்பாள தியானம் பண்ணிண்டே வந்தோமே ஆனால் நமக்கு இந்த நிலையிலேயே இந்த சரீரத்திலேயே அந்த பிரம்ம ஜானம் ஏற்படும் சாஸ்திரங்கள் சொல்றது உபனிஷத்துகள்லாம் சொல்றது அதை அது ஒரு வழி ஒரு வழின்னா எப்படி அதை ஞான வழியாக அறியது அதே போல இந்த மார்க்கம் இது ராஜயோகம் உபநிடுதல் சொன்ன மாதிரியாகவே யமனியம பாசன பிராணாயம பிரத்யாகார தாரணா தியான சமாதிகள் அதை தனியாக வரவழைத்துக் கொள்ள வேண்டாம் இந்த பக்தியோட தாங்கள் பண்ணிட்டே இருந்தேன் தானா கிடைச்சு கொடுக்கும் அந்த ஸ்வரூபம் யமநியமாதிகள் உட்பட சகலமும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த குரு அனுகிரகத்தினாலேயும் அம்பாளுடைய அனுகிரக காமாட்சிகம் அப்படின்னு நம்ம சரீரத்தில் ஆறு சக்கரங்கள்ல ஒவ்வொரு சக்கரத்திலையும் அம்பாள தியானம் அந்த தியானத்தினுடைய ஒரு மகிமினாலேயே ஆத்ம இவனுக்கு ஏற்பட்டு அந்த ஆத்ம ஜியானமானது ஒரு இடத்துல நிறுத்தி வச்சு அதனுடைய ஸ்வரூபம் நமக்கு தோண தொடங்கும் அதுதான் விசேஷமா இந்த ரசமானது அந்த ஆனந்த ரசம் இருக்க அந்த ரசம் இவனே அந்த எழுபத்தி லட்சம் நாடிகள் வழியாக சரீரத்தில் ஏற்படக்கூடிய அந்த ரசத்தை இவன் இப்பொழுதே அனுபவிக்கிறான் ஏதோ எப்பொழுதும் அந்த ரசம் ஒழுக்க இவனுக்கே ஏற்பட்ட அந்த யோகத்தினால் ஏற்படக்கூடியதான ஒரு ஆனந்த நிலைய இப்பொழுது ஏற்படுறது சரஸ்வத்தியால விதிஹரசபத்னோ விஹரசேரதே பாதி ஜீவன்னேதா பரானந்தாபிக்யம் ரசயதிசம் பஜனவா